வணக்கம் நற்றினியின் தொள்ளாயிரத்தி எட்டாவது செய்தி சேவை நவம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் வியாழக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் மேட்டூர் கிழக்கு மற்றும் மேற்கு கரை வாய்க்கால்களில் இருந்து தண்ணீர் தேர்ந்துவிட முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவா்கள் தமிழகத்தில் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் ஸ்மார்ட் குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் தெரிவித்தார் விஏஓ இலனிலை உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கான ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி காலி பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி நடக்கவுள்ளது தேர்வுக்கு விண்ணப்பிக்க அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி கடைசி நாள் என்று டி என்பிஎஸ் சி அறிவித்துள்ளது தூத்துக்குடி துறைமுகம் ஒரே நாளில் அதிக சரக்குகளை கையாள்வதில் தேசிய அளவில் புதிய சாதனை படைத்துள்ளது அவிநாசி தரவலூரில் ஒரு மரம் ஒரு முகம் என்ற திட்டத்தை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தொடங்கி வைத்தார் ஒடிசா உயர்நீதிமன்ற நீதிபதி சத்ருகனா பூஜாரி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டுள்ளார் வரும் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் அவர் பதவியேற்பார் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மணல் குவாரிகளை மூடக்கோரி அன்புமணி ராமதாஸ் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் குவாரிகளில் சட்டவிரோதமாக அளவுக்கு அதிகமாக மணல் அல்லப்படுவதாக மனுவில் அவர் தெரிவித்துள்ளார் தமிழர்களின் பெருமைகளை ஆவணப்படுத்த ஒரு கால கருவூலத்தை மத்திய மாநில அரசுகள் இணைந்து உருவாக்க வேண்டும் என கவிஞர் வைரமுத்து அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநில விமானப்படை தளங்களை தகர்க்க ஏழு தீவிரவாதிகள் ஊடுருவியுள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது ஆறுகளை பாதுகாக்காத காரணத்திற்காக மகாராஷ்டிரா மாநில அரசுக்கு நூறு கோடி ரூபாய் அபராதம் விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அரசு நிலத்தை ஆக்கிரமித்ததாக எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் கேரள மந்திரி தாமஸ் சாண்டி ராஜினாமா செய்துள்ளாா் பத்தாம் வகுப்பு மற்றும் பிளஸ் டூ தேர்வு எழுதுவதற்கு ஆதார் எண் கட்டாயம் என உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவித்துள்ளது இந்தியாவின் முதல் பெண் வழக்கறிஞர் கார்னலியா சொராப்ஜியின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த தினத்தை கூகுள் நிறுவனம் டூடுலாக வெளியிட்டு பெருமைப்படுத்தியுள்ளது தாஜ்மஹால் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளின் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என உத்தரப்பிரதேச அரசு உச்சநீதிமன்றத்தில் பிரமாணப்பத்திரம் தாக்கல் செய்துள்ளது கடிதங்களுக்கு பதிலாக ஏன் மின்னஞ்சல் மூலம் தகவல்களை பரிமாறக்கூடாது என மத்திய மானில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் ஐ எஸ் ஐ தீவிரவாதிகளுக்கு உதவுவதே அமெரிக்கா தான் என ரஷ்யா அதற்கு ஆதாரமாக ட்விட்டர் பக்கத்தில் ஒரு வீடியோவையும் பதிவிட்டுள்ளது எனினும் சில காரணங்களுக்காக அந்த வீடியோவை ரஷ்யா உடனடியாக நீக்கியுள்ளது ஜிம்பாவே நாட்டு ராணுவத்தினர் அரசு தொலைக்காட்சி நிறுவனமான இசட் பிஜியின் தலைமை அலுவலகத்தை கைப்பற்றியுள்ள நிலையில் குறிப்பிட்ட அந்த தொலைக்காட்சியில் தோன்றி குற்றவாளிகளை குறிவைத்து தாங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அறிவிப்பொன்றை வெளியிட்டனர் இதேவேளை இது அரசை கைப்பற்றும் ராணுவ நடவடிக்கை அல்ல என தெரிவித்துள்ள ராணுவத்தினர் ஜனாதிபதி ராபர்ட் முகாபே பாதுகாப்பாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனா் வடகொரியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த சிறப்பு தூதரை சீன அதிபர் ஜின்பிங் நியமித்துள்ளார் சவுதியின் வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் யோகாவை விளையாட்டின் ஒரு அங்கமாக அறிவித்துள்ளது இதனால் இஸ்லாமிய மக்கள் இனி அரசின் அங்கீகாரத்துடன் யோகாசனம் செய்ய வாய்ப்பு கிடைத்துள்ளது உலகின் மிகப்பெரிய வைரம் ஜெனீவாவில் இருநூற்றி கோடி ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளது சீனாவில் வசித்து வரும் கிறிஸ்தவர்கள் அரசின் நலத்திட்டங்களை பெற வேண்டுமானால் வீட்டில் இருக்கும் இயேசுவின் படத்தை நீக்கிவிட்டு அதிபர் ஜின்பிங்கின் படத்தை வைக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதாக புகார் எழுந்துள்ளது இந்தியாவின் இந்தூர் நகரைச் சேர்ந்த திக்ஷித் என்ற இளைஞர் எகிப்து மற்றும் சூடானுக்கு இடையில் இருக்கும் இடத்தை தனது நாடு எனவும் இதற்கு தான்தான் அரசன் எனவும் அறிவித்துள்ளார் ஜிஎஸ்டி 28 இருபத்தி வரி விகிதத்தில் இருந்த 178 பொருட்கள் உட்பட 233 பொருட்களுக்கான வரி குறைப்பு நேற்று முதல் அமலுக்கு வந்தது பொதுத்துறை வங்கியான யுனைடெட் பேங்க் ஆப் இந்தியாவின் நஷ்டம் செப்டம்பர் வரையிலான காலாண்டில் முன்னூற்றி புள்ளி எட்டு கோடியாக இருக்கிறது வாராக்கடனுக்காக கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதால் நஷ்டம் அதிகரித்திருப்பதாக வங்கி வட்டாரங்கள் தெரிவித்தன தொலைத்தொடர்பு துறையில் இணைப்பு நடவடிக்கைகள் வேகமாக நடந்து வரும் நிலையில் ஓடஃபான் ஐடியா நிறுவனங்களின் டவர்களை ஏழாயிரத்து எட்நூற்று ஐம்பது கோடி ரூபாய்க்கு வாங்க ஏ நிறுவனம் முடிவு செய்துள்ளது இந்நிறுவனம் அமெரிக்க நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது ஜாக்வார் லேன் ரோவர் கார் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டதால் அதன் விற்பனை விலை முந்தைய விலையைக் காட்டிலும் பதினாறு லட்சம் ரூபாய் குறைந்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்தியா இலங்கை அணிகள் மோதும் முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி இன்று கொல்கத்தா நகரில் தொடங்குகிறது ஆசிய கோப்பை ஜூனியர் கிரிக்கெட் போட்டியில் வங்காளதேச அணியிடம் இந்தியா தோல்வியடைந்ததை அடுத்து அரையிறுதி வாய்ப்பை இழந்துள்ளது புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இந்தியன் ஸ்போர்ட்ஸ் ஹார்னர்ஸ் என்ற சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான விருதில் சிறந்த அணிக்கான விருது இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கும் சிறந்த வீராங்கனைக்கான விருது மகளிர் கிரிக்கெட் அணி கேப்டன் மித்தாலி ராஜுக்கும் வழங்கப்பட்டது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டி தொடரில் களமிறங்கும் சென்னை சிறப்பாக விளையாடும் என அந்த அணியின் புதிய ரான் கிரிகோரிக் தெரிவித்துள்ளார் டெல்லியில் நடக்கவிருக்கும் அரை மாரத்தான் போட்டியை ஒத்திவைக்குமாறு இந்திய மருத்துவ சங்கம் உயர்நீதிமன்றத்துக்கு கோரிக்கை விடுத்துள்ளது திரைச்செய்திகள் நாடகத் தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளின் நினைவு நாளை புதுவை அரசைப் போல தமிழக அரசும் கடைபிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர் வலியுறுத்தியுள்ளாா் ராம சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமியின் வாழ்க்கையை கருவாக வைத்து சில மாற்றங்களோடு உருவாகிக் படம் டிராபிக் ராமசாமி இதில் கதையின் நாயகனாக அதாவது டிராபிக் ராமசாமியாக இயக்குநர் எஸ் சந்திரசேகரனும் அவர் மனைவியாக ரோஹினியும் நடிக்கிறார்கள் திரிசா இலையா நயன்தாரா கூட்டணியான ஜி பிரகாஷ் ஆதிக் ரவிச்சந்திரன் மீண்டும் இணைகிறார்கள் இத்திரைப்படம் உருவாக்கப்பட உள்ளது மலையாளத்தில் அணிலம் திருநாள் மார்த்தாண்டவர்மா கிங் ஆப் திருவிதாங்கூர் என்ற படம் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகவிருக்கிறது இந்த படம் கேரளாவில் திருவிதாங்கூர் மாகாணத்தை ஆண்ட மகாராஜா அனிலம் திருநாள் மார்த்தாண்டவர் வாழ்க்கை வரலாற்றை வைத்து உருவாகிறது இத்துடன் நெற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன பொது சிறுகதைகள் சமையல் குறிப்புகள் அஞ்சல் தலை செய்திகள் இலக்கிய சிந்தனைகள் சிலப்பதிகார விருந்து போன்ற தரமான ஒலிகோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நற்றினை என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்